சச்சிதானய விஷோத்தியேத்தே தாத்தய விநாட்சேத்யா கிச்சிமத்துமா நேத்தரோயூத்த பிராமண गुरुवान தத்தாத்திரேயர் மேலும் இன்னொரு உபமானத்தை சொல்லி ஒரு விஷயத்தை உபதேசம் பண்ணுகிறார் அதாவது ஆண் யானையை மாறி பெண் யானையோட ஸ்பரிசத்தை விரும்பி பிரம்மச்சரியத்தை இழந்து மனுஷன்மாவை வீணாக்கக்கூடாது அப்படிங்கிறதான் விஷயம் பிராஜ்ஞ கர்ஹிச்சித் ஆத்மனா மிருத்தும் ஸ்திரியம் ந அதிகச்சே பிராஜ்யா பிராஜ்யான்னு சொன்ன அறிவுள்ளவன் அறிவை உடையவன் அதாவது மனுஷரீரத்துல அறிவை நன்றாக பயன்படுத்தக்கூடிய ஜீவாத்மாவானவன் விவேகி அப்படின்னு அர்த்தம் தர்மாதர்ம விவேகம் நித்தியா நித்திய விவேகம் ஆத்மானாத்ம விவேகம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறவன பிராக்யன்னு சொல்ற முதல்ல வாழ்க்கையில நிம்மதியா இருக்கணும்னு நினைச்சு அறிவுபூர்வமா வாழ்றவன் அர்த்தம் அறிவுபூர்வமாக வாழ விரும்புகிறவன் அறிவு பூர்வமாக வாழ்க்கையை நடத்த விரும்புகின்றவன் பிராஜ்யா கருகி சித்து கருகி சித்துன்னா ஒரு பொழுதும் ஆத்மனக மிருத்யும் தனக்கு மிருத்யுவாக மிருத்யூன்னு சொன்னால் மரணம்னு அர்த்தம் இந்த இடத்துல அறியாமை அறியாமைனால் ஏற்படுற காமக்ரோதாதிகள் அதனால் மனித பிறவியினுடைய வீணடிக்கிறது வாழ்க்கையினுடைய லட்சியத்தை அடையாமல் இறந்து போகிறது மனித பிறவி வீணடிக்கிறது ஆத்மனஹா மிருத்யும்னு சொன்னால் தனக்கு நன்மையை தராத துன்பத்தை தருகின்ற மேலும் மேலும் சம்சாரத்தை வளர்க்கின்ற ஸ்திரியம் ந அதிகச்சேத் பெண்ணை இந்த இடத்துல பெண்ணைனா எதிர்ப்பாலை ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி இந்த புலநடக்கம் ரொம்ப வேணும் காமத்தில் கட்டுப்பாடு வேணும் ஆக பெண்ணை ந பெண்ணை நாடி செல்லக்கூடாது பெண்ணை விரும்பக்கூடாது விரும்பினால் அதுக்கு தகுந்த மாதிரி திருமணம் செய்து கொண்டு முறையான வாழ்க்கையில் அந்த காமத்தை தர்மமான முறையில் அனுபவிக்கலாம் ஆனால் முறை தவறி இப்படி எல்லாம் இது பண்ணுறது அதுலேயே ரொம்பவும் பிரம்மச்சரியத்தை வீணாக்கிறது வாழ்க்கையில் வந்து இது பெரிய செல்வம் இந்த செல்வம் பெரியோர்களால் ஆன்மீக வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கிறது அது யாருடைய இல்லறமாக இருந்தாலும் சரி துறவரமாக இருந்தாலும் சரி இல்லறத்தில் அதற்கு ஒரு நெறிமுறை உண்டு துறவு வாழ்க்கையில் பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் அதிலெல்லாம் அது கிடையாது வானப்பிரஸ்தாசிரமத்தில் கூட சில இடங்கள்ல அனுமதிக்கப்பட்டதாக பார்க்கிறேன் ஆனாலும் கூட வானப்பிரஸ்தாசிரமத்தில் மனைவியோடு இருக்கிற வானப்பிரஸ்தாசிரமம் ஆனால் எந்த காரணத்தை கொண்டு இப்படி பலவீனப்பட்டு போகக்கூடாது வாழ்க்கையில் பலத்தை வளர்க்கணுமே தவிர உடல் வலிமை குன்றினாலும் அக வலிமையை முயற்சி பண்ணணும் அதனால ஏற்படுற நன்மைகள் அதிகம்ங்கிற காரணத்தினால உயர்ந்த மேலான சந்தோஷத்தை அனுபவிக்கணும்னு சாஸ்திரம் மகான்கள் விரும்புறதுனால இந்த உபதேசம் பண்ணுகிறார்கள் அப்படி செய்யக்கூடாது ஏன் அப்படின்னா பலாதிகைஹி அந்நைஹி கஜைஹி யதா கஜா ஹநேத்த ததா சஹா ஹநேத்த அப்படின்னு அர்த்தம் பலம் வாய்ந்த மற்ற யானைகளால் அந்த ஆண் யானை அப்படி இது பண்ணிட்டுனா மற்ற யானையெல்லாம் சேர்ந்து அந்த பெரிய யானையை கொன்னுடுமா ரொம்ப அளவுக்கு மீறி அதர்மமா போச்சுன்னு சொன்னா யானைக்கும் ஆண் யானைக்கும் அதுதான் கதி அன்யைஹி கஜைஹி கஜஹா யதா பலாதிகைஹி கஜை வலிமை மற்ற யானைகளால் எல்லாம் சேர்ந்துடும் மற்ற யானையெல்லாம் சேர்ந்து இந்த ஆண் யானை அழிச்சுடும் கொண்ணுடும் ரொம்ப டிஸ்டர்ப் பண்றது சொல்லி சகி அது மாதிரி இவனும் என்னவான்னா அந்த காமம் வலிமையானா இவனுடைய மனித பிறவி வீணாக போயிடும் அதனால வாழ்க்கையை கெடுத்துக்கூடாது வாழ்க்கையில நாம உறுதியாக வலிமையோட உயர்ந்த குறிக்கோளை நோக்கி முறையாக வாழணும் அப்படிங்கிறதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் இந்த அளவில் ஸ்லோக அர்த்தத்தை பூர்த்தி பண்றேன் மகாஸ்வாமிகளின் அருப்புரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத் பாகவதம்